வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம் வாழ்வில் நிச்சயமாக முகம் தெரியாத நாம் உதவி செய்திருப்போம் அதே போல முகம் நாமும் அந்த உதவியினை பெற்றிருப்போம் அந்த உதவியினுடைய அளவு மிகச்சிறியதாக கூட ஆனால் அந்த உதவி நிச்சயமாக நம்மால் மறக்க முடியாததாக நம்முடைய தேர்வு நாம் மறந்து சென்றிருந்த பென்சிலை மற்றவரிடமிருந்து வெற்ற போதும் சரி அதே போல் ஒரு நெடுந்தூர பயணத்தில் அதிக தாகம் நம்மிடம் தண்ணீர் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்து கொடுக்குறது ஏதோ ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்போம் சாப்பிடும்பொழுது நமக்கு குறையேறிடும் எதிரில் உட்காந்துட்டு திடீர்னு தண்ணீர் அந்த டம்ளரை எடுத்து நம்ம நீட்டுவாங்க இந்த மாதிரியான முகம் தெரியாதவர்களுடைய உதவி நம்மை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் இதே போல நாமும் நிச்சயமாக செய்திருப்போம் பலருக்கும் சிறியதாக இருந்தாலும் கூட நிச்சயம் ஏனென்றால் உதவிக்கு அளவீடு எதுவும் இல்லை அந்த உதவியால் நாம் பெற்ற புயன் அதன் பிறகு நாம் அதனால் பெறக்கூடிய பெயன்கள் அத்தனையும் கணக்கிடும் பொழுது நிச்சயம் எந்த உதவியினையும் நாம் அளவிடக் கடந்த வாரம் புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு பெண்மணி ஒரு முதியவர் ஒரு அறுபத்தி ஐந்து மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி பேருந்து நிறுத்தத்திலே தன்னுடைய பெயர் தொலைபேசி எண்ணெய் தண்ணீர் உணவு வேண்டுவவர்கள் அழைக்கலாமே எழுதி வச்சிருக்காங்க எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை மற்ற நேரத்தில் எல்லாம் கடைகள் இருக்கும் இப்ப எதுவுமே இல்லை தொலைதூரத்திலிருந்து வந்து பாதி வழியில் நிற்பவர்களுக்கு யார் ஆதரவு கொடுக்கிறது அப்படின்னா நிச்சயம் எல்லோருமே நிகழ்ந்து மாவட்ட ஆட்சியரே அவர்களை வாழ்த்தினார்கள் உதவியை பெற்றவர்களும் நினைப்பார்கள் இதனைத்தான் வள்ளுவர் சொல்லும் பொழுது அளவை என்றைக்கும் நாம் அளவிடக்கூடாது செய்யப்பட்ட உதவி திரிதாக இருந்தாலும் தக்க நேரத்திலே செய்யப்படுமானால் அந்த உதவியை என்றைக்கும் நாம் அளவிடவே கூடாது ஏனென்றால் அது இந்த உலகத்தை விடவும் பெரியது அப்படின்னு சொல்றார் அது உண்மைதாக நிச்சயமாக அந்த நேரத்தில் தக்க சமயத்தில் பெறப்படும் உதவியோ அல்லது செய்யப்படும் உதவியோ இந்த உலகத்தை விட பெரியதுதானே திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினொன்று செய்ல் எண் நூற்றி ரெண்டு காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மீண்டும் குரல் காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் வியாழத்தின் மானப்பிரிவு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி